அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து சிமானுவேல் இந்த சிந்தனையின் தலைப்பு பாசம் மகாத்மா காந்தியடிகள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது தன் தோளில் ஒரு குழந்தையை சுமந்தபடி மகாத்மா காந்தியின் ஒரே கேட்டுக்கொண்டிருந்தாள் கூட்டம் முடிந்ததும் மகாத்மா காந்தியடிகள் மேடை விட்டு இறங்கி அச்சிறுமியிடம் ஏனம்மா இவ்வளவு நேரம் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டே நிற்கிறாயே உனக்கு வலிக்கவில்லையா என்று கேட்டார் அந்த சிறுமி இது என் தம்பி என்றாள் இரத்த உறவு எப்படி சுமையாக தோன்றும் என்று பொருள்பட அசிறுமிக்குரிய பதிலை கேட்டு மகாத்மா காந்திரிகள் உள்ளம் நெகிழ்ந்து போனார் ஆம் அதிகமாய் மலரை நேசிப்பவர்கள் அதை செடியிலேயே சிரிக்க விடுகிறார்கள் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் நமது பாசத்தை பாசத்தோடு வெளிப்படுத்துவோம் நன்றி